எல்லாம் அல்லாவின் சாந்தியின் சமாதானம் உண்டாவார் அல்லாவதால தன் அருமையான் திருமறையில் வசனத்தில் கூடும் பொழுது போருகுண்டான் லக்கதுக்கான ஹசனா டத்தில் நரிசல் எல்லாம் சொல்லும் பொழுதுக்கும் அலா மஹஜின் இந்து உலகத்திலே களிமா சொன்ன மக்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இது போய் நாம் காணுகின்றோம் அவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் மறுமையும் நபிசல்லா உலக செல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டதாக கூறுகின்றார்கள் நபி இறுதியாக அனுபப்பட்ட பூதர் முகமது சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் தான் என்றும் அடித்து உறுதியாக கூறுகின்றார்கள் ஆனால் இந்த அநேகமான மக்களிடத்தில் நபி சல்லல்லா வலையு செல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய செயல்பாடுகள் இருக்கின்றதா என்று பார்த்தால் பேரளவுக்கு கூட இல்லாத நிலையமே காணுகின்றோம் நபிசல்லா உலக செல்லம்களை இறுதி இறுதித்துவதா ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்த்தால் அதிலும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதாக அது அநேகமான மக்களை காண முடியாமல் இருக்கின்றது இந்த மக்களை பார்க்கும் பொழுதோ அவர்களுக்கு தங்களுக்கு முன்மாதிரியாக இருவர்கள் செயல்கள் எது அதை பின்பற்றுகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் எதை செய்கின்றார்களோ அதை பின்பற்றுகின்றார்கள் இந்துக்கள் எதை செய்கின்றார்களோ அதை பின்பற்றுகின்றார்கள் நடிகை நடிகை மார்கள் எதை செய்கின்றார்களோ அதை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் தங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதை நாம் கண்ணாட அநேகமான மக்களை குரவானில் சொல்லும் பொழுது உங்களுக்கு நபி சங்கல்ல உடைய செல்ல விடத்தில் அழகான முன்மாதிரி கண்டு அது யாருக்கென்றால் யார் அல்லாவையும் இருந்தாலையும் விசுவாசம் கொண்டோ அல்லாவை அதிகமாக நெய் செய்கின்றார்களே அத்தீர மனிதர்களுக்கு நபிசல்லாருக்கும் வெள்ளை வெளேறு நிலைமையிலே விட்டிக்கிழகின்றேன் அழிந்து நாசம் அதில் இரவும் பகலை போன்றது அழிந்து நாசமான வர மாட்டான்கள் தன்னை திண்டு பேர்த்தி பற்றி அடித்து கூறுகின்றார்கள் வழிமுறையில அழகான முன்மாதிரி இருக்கின்றது இதே போன்று யார் அல்லாவும் இறுதினால விசயத்தில் பின்பற்றக்கூடியவராயிருப்பார் இன்னும் யாரெல்லாம் அதிகமாக அல்லாவும் மீசியிருந்தார்களோ அவர்கள் நபியோனுடைய சின்னத்தே வழிமுறையை நபியோ நபியோ இடத்திலே முன்மாதிரியாக இதே போன்ற கருத்து என்ன என்றால் என்னுடைய அருள் ஒவ்வொரு பொருளின் மீது சூழ்ந்திருக்கின்றது அதனை நான் யார் அல்லாவுக்கு பயந்து தக்காத்துகள் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த அல்லாவுடைய கிடைக்கின்றது அந்த அந்த சர்க்காத்தம் கொடுத்து அல்லாவையும் பயப்படுவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் விசுவாசம் கொண்டவர்களும் வழிபட்டவரும் ஆவார்கள் சொல்லுகின்றார் அல்லாவுடைய இந்த விசாலமான உலக செல்ல மை பின்பற்றுவதிலேதான் அடங்கியிருக்கின்றது நதியவர்களை பின்பற்றாமல் ரகுமத்தை ரகுமத்தின் அவருக்கு அல்லாவுடைய தகத்தது நீங்கள் நேரடி அடைவதா இருந்தால் இந்த நபி நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியவர்களே அடி அடி அடியா வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கு இத்துபா என்று அறிவில் சொல்லப்படும் செயலையும் ஒரு முஸ்லீம் மேற்கொள்வதற்கு இட்டு வாழ்ந்து நபியோர்களை நபியோர்களை பின்பற்றாமல் நேர்வடி கிடைக்கும் என்றால் அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல அதான் சொல்லும் தான் அவரை பின்பற்றுவதும் தான் உங்களுக்கு நேர்வழித்துக்கின்றது அப்ப எந்த அளவுக்கு நபி செல்லா உதவி சிறுவங்களை நாங்கள் பின்பற்றி நடப்புவோமோ அந்த அளவு நமக்கு நேர்வெளி கிடைக்கும் என்பது இந்த வசனத்தில் தெளிவான உண்மையான விடயங்கள் அடங்கு நவியலை பின்பற்றுவதில் விடயங்கள் ரெண்டில் அடங்குகின்றது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்றும் நதி செல்லலா வளைவும் சுரம் அவரை கட்டளை பின்பற்றுவது அதேபோன்று அவருடைய செயல் அவருடைய செயல் தொடர்ச்சியான ஒரு செயல் இருக்கும் சொன்னால் அதையும் பின்பற்றுவது அவசியமாக கருத்தில் கொள்ளலாம் அல்லா தலா உடத்தி சொல்லும் போது சொல்றான் சுத்தில விசைபோகம் வழி எவர்கள் நபி வழிக்கு மாறு செய்து நடக்கின்றார்களோ அவர்கள் தங்களுக்கு ஒரு கவியில ஒரு வேதனையே ஒரு சோதனையே வரும் என்பதை பற்றி எச்சரிக்கையாக அப்ப நபியோர்களுக்கு மாறு செய்தவர்களுக்கு அல்ல முன்னறிவிப்பு செய்தால் அவர்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு வேதனை ஒரு சோதனை வரும் என்பதைப் பற்றி ஒரு பல தெவாகவே இருக்கின்றது கட்டுப்படைய செயலையும் குறிக்கும் அப்ப நவிய கட்டளைக்கு வழிமுறைக்கு அப்ப யாரெல்லாம் மாற்றமா நடக்கின்றார்களோ அவர்கள் வேதனை ஒரு சோழனை வருமானது கூறும்பொழுதும் அல்லா நீங்கள் அல்லாவே நேசி போகலா இருந்தால் உண்மையாக நீங்கள் எல்லாரும் நேசி போகல இருந்தால் நீங்கள் எனக்கு வழிபடுங்கள் அல்ல உங்களை நேசிப்பாங்க அப்ப அல்லாவுடைய நேசமும் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கிறது சொன்னால் நபி சொல்ல உலவேற்கு அவர்களை அணு அணுவாக பின்பற்றிக் கொள்ளுங்கள் அப்ப நபியோர்களை அணு அனுவாக பின்பற்றாமல் அல்லா நம்மளை நேசிக்கின்றான் நாம் அல்லாமே நேசிக்கின்றோம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை ஏதும் நுண்ணூடத்தில் கூறும்பொருள் அல்ல அல்லாவதான் கூறுகொண்டார்கள் எனக்கு நீங்கள் வழிப்படுங்கள் இதுதான் நேரான பாதையாகும் அப்போ நதியமுறையில் நேரான பாதையும் இருக்கின்றது நேரம் இருக்கின்றது நேரான பாதையும் இருக்கின்றது இருந்தால் வெற்றி பெறுவதாக இருந்தால் அதுவே பின்பற்றுங்கள் என்று மனசு எல்லா சொல்லும் பொழுதும் மண் ரகிபான் சின்னத்தை செலவி சொல்லுங்க யார் என்னுடைய சுண்ணிமுறைகளை புறக்கணித்து நடக்கின்றார்களோ அதை நம்மை தாழ்ந்தவரங்க எனவே அல்லாவின் நல்லதியார்களே சாமி சோழர்களே நேர்வழி வெற்றி நேரான பாதை கிடைக்கின்றது எனவே அல்லாவத்தாலா எங்கள் அனைவர்களையும் அந்த நதியோர்களை பின்பற்றி அந்த நல்வழி சொல்வதற்கு தகுதி தேவான் என்று கேட்டு முடித்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றியதான் நேர்வல் இருக்கின்றது வெற்றி இருக்கின்றது நேரான சாதை இருக்கின்றது அல்லாத விருப்பம் இருக்கின்றது என்றெல்லாம் பல குருவானும் ஹரிசிகளும் வந்திருக்கின்றன ஆக இன்றைக்கு இந்த களிமாட்சி என்ன மக்கள் நதியோர்களை பின்பற்றுவதை ஒரு சுக்கியமாக ஒரு சாதாரண விஷயமாக கருகின்றார் மூலயமா அதுக்கு சுண்போந்தார்கள் அவர்களும் இன்னும் சுண்ணத்தை தானே பின்பற்றினால் நன்மை பின்பற்றாத அளவுக்கு வழிபாட சாதாரணமாக கருகின்றார் அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது மற்றவர்களின் அந்நியர்களின் இது கிறிஸ்தவர்களின் இந்துக்களின் செயல்களை கண்டிப்பாக அவசியமாக பெருந்தார் நபியவர்களின் செயல்பாடுகளே சுண்ணத்தை சாதாரண கருதும் மக்கள் அந்நியர்களின் கலாச்சாரத்தை அவசியமானதாக கண்டிப்பானதாக பின்பற்றுண்ட கல்யாணங்கள் மாற்றமாக செயல்பாடுகள் நபியவர்களை எந்த அமைப்பில் எந்த விஷயத்தில் கண்டிப்பாக பின்பற்ற சில விளக்கங்களை நான் அரிசியல் மூலமா சொல்ல வருகின்றேன் இன்கால வசூலமாகி ஏனென்றால் செய்து மக்கள் அதை கண்டிப்பாக செய்வார்கள் என்ற அவர்கள் மீது அது கடமையாக்கப்பட்டுவிடுமோ என்ற பயக்கினால் அவர்கள் சில விருப்பமான செயலையும் தொடர்ச்சியாக செய்யாமல் விட்டு விடுவார்கள் ஏன் தொடர்ந்து செய்தால் மக்களும் விருப்பமாக எடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் மீது வரலாற்றப்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் விட்டு விடுவதாக அந்த ஹரி முகாது வருகின்றது அப்ப நவியோர்கள் செய்து கொண்டிருந்தாமல் விருப்பமான விஷயம் விருப்பமான ஒரு செயலை இடையில் விட்டுவதற்கான காரணம் அது சரல் இல்லாமல் ஆக்குவதாகும் நபிசுரலா உலக செல் எந்த அமலை தொடர்ந்து செய்வார்களோ அதுலாக அமையும் என்பதும் இந்த ஹரிஸ் மூலமாக விளங்குகின்றது அதுக்கு உதாரணமாக மௌசல்லா உழைவுச் சிலவர்கள் தொடர்ச்சியாக மூணு இரவு நோம்பு காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ நவியோர்கள் வரும் பொழுது அந்த அதாவது மக்கள் நதியோர்கள் சொல்றாங்க மக்கான நீங்கள் இந்த தொகுதியை விருப்பமாக கருதி வந்திருப்பது விளங்காமல் தெரியாமல் நானும் தொடர்ந்துடும் விடும் நீங்கள் அதுக்கு இலாமல் என்பதற்காக நான் வரவில்லை நீங்கள் தனித்தனிய ஒவ்வொருவரும் தனித்தனியை இந்த தரா நீங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள் என்ன விளங்குகின்றது அப்படிசல் எல்லா இடத்தையும் தொடர்ந்து ஜமாத்து நடத்தி இருந்தால் மக்களை வந்து சொல்லப்பட்டுடும் என்பதை நரிசல அறிவிக்கின்றார்கள் நபிசல்லா அவன் அசு தொழிலைக்கு பிறகு வீட்டில் தொழில் வந்தார்கள் ஆனால் அது பள்ளியிலே தொழவில்லை என்ன காரணமாக ஆபத்தில அந்த உண்மத்தின் மீது அது பாரமாக என்பதற்காக பள்ளியில் செல்லாமல் வீட்டு சென்று வந்தார்கள் ஏன் மக்களுக்கு இழுவை ஏற்படுத்தியதற்காக புகார் செய்திருந்தால் மக்களும் இதை பகிரங்கமாக செய்வார்கள் கடமையானதாகிவிடும் என்பதற்காக அப்ப எந்த அமலே நபரிசல் எல்லா உளவு செல்லும் இரகசியப்படுத்தி மக்களுக்கு பகிரங்க வெளிப்படுத்தாமல் ஒரு அமலை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த அமல் கடமை இல்லை என்பது விளங்குகின்றது நதி செல்லா உலகச் சிலங்களை கட்டளைத்தார்களோ அதே தொடர்ந்து செய்த விஷயங்கள் தெரிய வேண்டும் பகிரங்கமாக செய்த விஷயங்கள் தெரிய வேண்டும் அவசியமான ஒன்று என்பதை விளங்குகின்றதுலா உலகச் சில ஒரு விஷயத்தை செய்வார்கள் செஞ்சு கொண்டு விரும்புறா செய்யுங்க சொல்வார்கள் அப்பந்தான் அந்த சில விஷயங்கள் செஞ்ச வேண்டும் என்பது அதை சொல் சொன்னது இடையில முடித்தார்கள் என்று சொன்னால் அது கடமையை விட்டு நீங்கிவிடும் என்பது இரண்டு உண்டு சொன்னார்கள் மகளிர் தொலைக்கு சொன்னார்கள் செல்லு செல்லு கபலத்தலாத்தின் மகளை செல்லு கபலத்தலாத்தின் முதலில் செல்லு கபலத்தலாத்தின் மகிழ்பி தொழைக்கு முறை தொழில்கள் மகளிர் தொழிலை முனை சொல்லுங்கள் மகளிர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மூணு மாதிரி சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏன் அதை மக்கள் சுண்ணத்தாக வழிமுறையாக காரணமாக சொன்னார்கள் விளங்குகின்றது முஸ்தகமான செயலை குறிக்கின்றது இதே போன்ற அபி சொல்லு மக்கா வெற்றியின் பொழுது ஒரு உணவுடன் பல சூழலில் சொல்கிறார்கள் ஒரு உளுடன் பல தொழில் முறையில என்றால் ஒவ்வொரு தொழிலைக்கும் ஒரு முறை அழைக்கிறார்கள் ஆனா மக்கள் வளர்ச்சியின் என்ன செய்யறா ஒரு உழைச்சிக்கு பல தொழில்கள் கேட்கின்றார்கள் அப்படில்லாத கண்டு விட்டு கேட்கின்றார்கள் அல்ல இன்று இப்படி ஒரு வேலை நீங்கள் செய்வீர்கள் ஒரு பெரிய ஒரு வேலை எப்படி இருக்கும்னால ஒவ்வொரு தொழிலைக்கும் ஒரு முறை ஒன்று இப்ப ஒரு உழுவுல பல தொழில் என்ன காரணம் நபிங்களை சொன்னார்கள் இது நீங்க செய்யவில் அமதன் உமரேன் செய்வேன் வருது இதை தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு தொழுவைக்கும் ஒரு முறை ஒழுக்கிற அமைப்பு இருந்தால் இங்கு வந்ததான் ஒவ்வொரு தொழுவைக்கும் ஒழுக்கியும் பல தொழில் பல தொழில்கள் மட்டுக்கும் சொல்லலாம் என்பதை வந்து அப்ப இதுவரைக்கும் நாங்கள் குரான் ஹதீஸில் இருந்த வாயிலாக உறுதியாகும்போது கடமையாகும் என்பது வழங்குகிறது குரான் ஹதீஸ் வந்திருந்தும் கூட உளமாக்கல் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கும் நிறைய உளமாக்கல் சில உலமாக்களை ஹதீஸ் பின்பற்றாது நிறைய உளமாக்களை பார்க்கும் பொழுது ஹதீஸை பிச்சமாக விளக்கத்தை மக்களுக்கு கொடுப்பதும் இதன் மூலமாக இவங்க அந்த சாதாரணமான சுண்ணத்தை கருதுவதன் மூலமாக இதுக்கு விளக்கங்கள் மூளை மாதிரி அளிப்பதன் மூலமாக அந்த அகமியத் நதியோட வழிமுறை அகமியத் மகத்துவம் மகத்துவம் குறைந்து கொண்டது ஒன்று விடுவருவது மக்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றனர் எப்படி ஒரு பெரிய சின்னத்தோ பெரிய தின்னத்து மக்கள் விஷயங்களை கற்றுக்கொள்வதை குறைத்துக் கொள்வார்களும் அதே போன்று மார்க்க விஷயங்களை செயல்முறைப்படுத்துவதும் குறைத்துக் கொள்வார்களோ அப்பொழுது இவர்களுக்கு அந்நிய கலாச்சாரம் முன்மாதிரியா பேசினது இவர்கள் நவீனர்களை பின்பற்றவும் இல்லை நவீன உரிமையை படிக்கிறோம் இல்லை அப்ப அவர்கள் மக்கள் மக்கள் செய்வது மெஜாரிட்டி அறிந்த மக்கள் செய்வது அதைத்தான் உதாரணமாக ஒரு கலைம சொன்னவர் ஒரு ஆலயம் செய்கின்றார் அவங்களோட சூழலில் ஒரு தமிழர் தான் சிங்கள உறவிக்கின்றார் அவர் வீட்டுக்கு என்ன செய்கின்றார் பூச்சணிக்க வந்து கட்டுகின்றார் கண்ணூர்ல இருந்து பாதுகாப்புக்காரர் அப்ப ஏ பார்க்கின்றார் நம்மடையிலும் கட்டிக்காரு அந்த இந்து சேர்ந்தவர்கள் சொன்னவர் எப்பொழுது படிப்பதை குறைத்து அதை படித்து அமல் செய்வதையும் உரைத்துக் கொள்கின்றார்களோ அப்பொழுது அவருக்கு கலாச்சாரம் அதை அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றானோ அவனும் அவன் ஆகிவிட்டான் தப்பு சிறந்த மண்கான கபலத்தின் சுப்ரம்பி சுப்ரி மனுஷனா சொல்கின்றார்கள் எங்களுக்கு முன் சென்ற உங்கள் கிறிஸ்தவர்களை அணு அணுவாக ஜான் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடம்பு போருக்கு நுழைந்தார்களும் நீங்கள் அவர்களை பின்பற்றும் என்று சொன்னார்கள் விளங்குகின்றது கற்றுக்கொண்டு அமல் செய்வதை பொதுபோக்க எடுக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு அந்நியனுடைய கலாச்சாரம் பெரிதாக விளங்குகின்றது அந்நியனுடைய கலாச்சாரம் மார்க்க விளங்குகின்றது அதை பின்பற்ற தோன்றவே நாங்கள் ஓரு மனிதர்களும் பொதுவாக இஸ்லாமத்தை படிக்க வேண்டும் பெருமதிகளை வழங்க வேண்டும் அல்லா யாருன்னு தெளிவாக வேண்டும் அவர்கள் பின்பற்றுவது அவசியம் என்று அவசியம் சொல்ல வேண்டும் என்றால் வழிபாட்டவன் அல்லாட்டான் வழிபாடை அல்ல தன்முடிய வழிபாடு அல்லா தன்மையை விட ரசூலுக்கு வழிபடும் சொல்லுண்டா ஹா ஹரீசன் உள்ளதென்றால் நான் பின்பற்றி நடப்பேன் ஹதீஸ் என்றால் எனக்கு அவசியம் என்று சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு காலத்தை நாங்கள் இன்றைக்கு கண்கூடாக காண்போம் இந்த நிலைமையிலே அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு தெளிவான மார்க்கத்தை தந்து ஒரு தெளிவான ஒரு ஜமாத்தை தந்து அல்லாவை பின்பற்ற வேண்டும் அவன் தூவர்களை பின்பற்ற வேண்டும் அவரது வழிமுறைகளை பின்பற்றி வேண்டும் என்ற தெளிவான விளக்கத்தை நமக்கு இறைவன் தந்தானே அவனுக்கு தான் புகழ் அனைத்தும் இறைவா எங்கள் அனைவர்களையும் இந்த இஸ்லாமத்தை ஏற்றி அதன்படி பின்பற்றி அதிலே மரணிக்க தகுதி செய்வான் என்று கேட்டுமா முடித்துக் கொள்கின்றேன் அப்போது